சச்சிதானயக் நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சவியமராோக்காத்வங்கோதி சீன்தனந்த நந்திர்ஜியோதிஜித்மா விமா सत्कर्तिशय स्वक्ष स्वक्षः अति शोभने, शोभने अक्षिणी अस्ती अश्यी स्वक्षा शोभन न अहान புண்டரீ காபே புண்டாபகான்னு சொன்னால் தாமரை போன்ற பிரகாஷம் அந்த பிரகாசத்தை உடைய கண்கள் ரெண்டு கண்களும் பகவானுடைய கண்கள் கமல கண் கண்கள் ஆகவே ஸ்வக்ஷா சோபனே புண்டரீகாபே அக்ஷிணி அக்ஷி அக்ஷிணி அக்ஷிணி இது திவசனம் ரெண்டு கண்கள் அக்ஷி அக்ஷிணீ அக்ஷீணி ஆகியன அஸ்ஸ இதி ஸ்வக்ஷா சரி ஸ்வங்க சோபனானி அங்கானி அஸ்யதி ஸ்வங்கா அவருடைய உறுப்புகளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பகவானுடைய சரீர அவயவங்கள்லாம் மிக அழகாக இருக்குது அதனால் ஸ்வங்கா அடுத்தது அடுத்ததுனந்தனந்தோல் ஏகேவெவர உதித ஆனந்த அனாத்தின மாத்தாமுஜீவ ஏக ஏவ பரம சதானந்தகாங்கிறது நான் நினைக்கிறேன் ஜனக்க மகரிஷியோட புரோஹிதர் பேர் சதானந்தர்ன்னு நினைக்கிறேன் ஜனகர் ஜனக மகாராஜா பேர் சதானந்தர்னு சொல்கிற வழக்கம் சதானந்தர் வந்து அகல்யோட புத்திரன் கௌதம ரிஷியோட புத்திரன் அப்படி ஒரு புராண விஷயம் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் சதானந்தான்னா ஒரு பல உபாதிகள் மூலமாக வர்றது கவுண்ட்லெஸ்ஸாக சமா சாதனங்கள்லாம் இருக்குது தினந்தோறும் புதுசு புதுசாக பார்த்துட்டுருக்கோம் புதுசாக ஒரு மாடு கண்ணு குட்டி போட்டு கொடுத்தோம்னா பார்த்தா ஒரு ஆனந்தமாக இருக்குது அந்த மாடு ஒரு உபாதி அதுக்கு வைஷ்ணவின்னு பேர் வச்சாச்சு ஆமாம் அது வந்து மாடு கண்ணு போட்டால் அது பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு அது ஒரு ஆனந்தம் தானே அதனால் உபாதி பேதாத்துங்கிறார் ஏக்கையவ பரமானந்தா ஒரே ஆனந்தாம்தான் உபாதி அனுபவிக்கிறதுக்கு கண்ணுக்கு ஒரே ஒரே ஆனந்தந்தான் காது வழியாக கேட்டால் ஸ்ரோத்ரானந்தா கண்ணு வழியாக பார்த்தா நேத்ரானந்தா மூக்கு வழியாக முகர்ந்தால் கிராணானந்தா நாக்கு ஜிஹ்வான் ரசனானந்தா ஸ்பரிஷானந்தான் ஹண்டானந்த அகண்டானந்தத்தை உபாதீனால் கண்டங்கண்டமாக அனுபவிக்கிறது அத்வைதானந்தத்தை துவைதானந்தமாக ஆக்கிறது அபேதானந்தத்தை பேதானந்தமாக்கிறது அதுதான் மாயா அப்படி பண்ணி அதில் சுகத்தையும் துக்கத்தையும் சேர்த்து வேற வச்சு விட்றது ஆக உபாதிகளுக்கு தாரதமியம் இருக்குது அதனால் ஏக ஏவ பரமானந்த ஒரே பரமானந்தந்தான் ஆனந்தத்தில் தாத் இதில் கிடையாது பேதம் கிடையாது ஆனால் உபாதி பேதாத்து அந்தந்த உபாதிகள் வழியாக வரும்போது இப்போ ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் வரும்போது லைட்டாக வர்றது ஆம்பிளிஃபையராக போகிறது அப்புறம் ஃப்ரிட்ஜில் கூலாக்குறது இன்னொன்று ஹீட்டர் ஆக்கிறது ஒன்று சுற்றுறது எத்தனை ஒரே எலக்ட்ரிசிட்டி இத்தனை விதமாக பண்ணுற மாதிரி உபாதி பேதத்தினால அதே மாதிரி ஒரே ஆனந்தம் இப்படி சததா பித்தியத்தை சததான்னா 100 நூற்று கணக்காங்கிறார் நூற்று கணக்காக பிச்சு பிச்சு இருக்குது அதனால் ஒரு ஒருத்தருக்கும் அன்னன்னைக்கு சந்தோஷம் இன்னைக்கி ஐநூறுரூவா கிடச்சா இன்றைக்கி சந்தோஷம் நாளைக்கு ஐநூறுவா கிடைச்சா நாளைக்கு சந்தோஷம் எல்லாம் பிச்சு பிச்சு பிச்சு பிச்சு இருக்குது இது சதானந்தா அதுக்கு கோட் பண்ணுறார் ஏதைவ ஆனந்த இந்த ஆனந்தத்தை தான் அந்யாணி பூத்தானி எல்லா பூதங்களும் மாற்றா உபஜீவந்தி கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கே படாத பாடுபடு மறுபடியும் எலெக்ஷனில் நின்று நானே வந்து அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆகணும் ஆசை இப்போதான் நான் இருந்தேன் என்னென்னா இன்னும் இருக்கணும் ஆசை இருக்கே அந்த ஆனந்தத்தை இந்த அல்பானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ அவஸ்தை துக்க மிஸ்ரித ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ அவஸ்தை ஆனால் ஞானம் இருந்ததுன்னா அது புத்தி மாத்திரம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த புத்தி ஞானத்தினால என்னன்னா இந்த உபாதி ரஹிதானந்தா அதனால்தான் பிரஜாதி யதாகமான் சர்வான் பார்த்த மனோகத்தான் ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா ஸ்திர்ததோச்சியே அதனால் என்னதுன்னா நிருபாதிக ஆனந்தம் புரிஞ்சு கொடுத்துனா போ அகமேவ ஆனந்தா எனக்குள்ளேயும் ஆனந்தம் இல்லை எனக்கு வெளியிலையும் ஆனந்தம் இல்லை எதுலேயும் ஆனந்தம் இல்லை என்னோட ஆனந்தத்தைத்தான் எப்படி இந்த நாய் வந்து எலும்பு துண்டை அதோடய வாயிலிருந்து வர்ற இரத்தத்தை எலும்பிலேருந்து வர்றதுன்னு நினச்சின்னு சாப்பிட்றதோ அது மாதிரி ஒட்டகம் முள்ளு அப்படி தான் சொல்லுவாள் ஒட்டகம் முள்ள கடிக்கிற போது அதோடய வாயிலிருந்து தான் ரத்தம் வருது ஆனால் அது முள்ள இன்னும் கடிச்சுட்டே இருக்கும் கேரணம் காரணம் என்னென்னா முள்ளிலருந்து ரத்தம் வருதுன்னு நினச்சி ரத்தம் கிடைக்கிறது நினச்சிருது தம் வாயிலேருந்து தான் வருதுன்னு ஒட்டகத்துக்கு தெரியாது அதுவாகுது ஒட்டகம் இதுவாகுது நாய் நமக்கு ஹியூமன் பீயிங்க்கு பகவான் வந்து அறிவை கொடுத்துருக்கார தெரிய வேண்டாமோன்னா ஆக நம்ம ஆனந்தத்தையே கஷ்டப்பட்டு நாம் அனுபவிக்கணும் நம்ம ஸ்வரூபானந்தந்தான் அதாவது இந்த ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அதர்மமாக அனுபவிக்கிறவன் இருக்கான் ஸ்வரூபானந்தத்தை ஸ்வரூபானந்தத்தை தர்மமாக அனுபவிக்கிறோம் இங்கே ஆனந்தம் இருக்குது இங்கேருந்து திருப்பதிக்கு போய் வெங்கடாதிபதியை பார்த்தா தான் எனக்கு ஆனந்தம்னா என்ன ஆனந்தமே ஆனந்த் அங்கே போய் அது போகணும்னு மனசில் ஒரு எண்ணம் வந்துவிடுத்து அந்த விற்த்தி வந்துவிடுத்து போய் முடிக்கிற வரைக்கும் விடுமாது அந்த விற்பி அந்த விற்த்தி போகணும் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்குது அந்த விரத்தி என்ன பண்ணணும் கிரியையே ஆக்கும் கிரியையை ஆக்கிற போது சும்மாவாக போக முடியும் போகணுன்னா வாகனம் வேணும் வாகனத்துக்கு பெட்ரோல் வேணும் டிரைவர் வேணும் இத்தனைக்கும் பைசா ஆகணும் வழியில் போகிறதுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும் அங்கே போனால் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் நம்மளும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து பழகிட்டோம் இத்தனையும் பண்ணி அங்கே அடித்து பிடிச்சி உள்ளே போய் சேரத்துக்கு அவங்க இங்கே உட்காரு அங்கே உட்காரு அப்படின்லாம் சொல்லி அங்கே போய் கடைசியில் வெங்கடாச்சரபதி கிட்டே உட்கார்ந்த உடனே என்ன வந்ததுன்னு அங்கே வெங்கடாச்சரபதி ரூபத்திலேருந்து நமக்கு ஆனந்தம் வந்ததா அவரோன் ஆனந்தத்தை நம்ம வந்து அங்கே என்ன ஆச்சுன்னா வந்து பார்க்கணுங்கிற ஆசை போச்சு அவ்வளோதான் சாஸ்திரம் அப்படி இன்டர்பிரட் பண்ணுறது உன்னோட டிசையர் தான் என்ன எடுத்து உன்னோட ஆனந்தத்தை இடைஞ்சல் பண்ணி எப்படி இருக்குது இது பரவாயில்ல அதுக்காக சும்மா இருக்க வேண்டாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் வேறு விஷயங்களையும் படிக்கலாம் ஆக நம்முடைய ஸ்வரூப ஆனந்தத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு இடைஞ்சல் எது தெரியுமோ அஜானமும் அஜானத்தினால உண்டான காமமுமும் தான் காரணம் நான் ஆனந்தம் தெரிஞ்சால் நான் என்னத்துக்கு ஆனந்தத்துக்கு அலையிறேன் ஆனந்தம் நான் தான் ஆனந்தம்னு தெரியாததுனால எங்கெல்லாமும் ஆனந்தம் கிடைக்கும்னு அலையிறேன் நான் அப்போ என்னென்னா விஷயப்பிராப்திகி நாம் விஷய இச்சா நிவத்திங்கிறது சாஸ்திரம் இப்போ நான் வெங்கடாச்சரபதிக்கு போய் பார்க்கணுங்கிற விறத்தி வந்தது பார்த்த உடனே என்னாச்சு அந்த விற்த்தி போயிடுச்சு ஒன்றும் புதுசாக வெளியிலருந்து உள்ளே ஒன்றும் போகலை ஏன் ஸ்வரூபானந்தம் அபிவியக்தமாக ஆச்சு ஆசை தான் போச்சே ஆசை துக்கமாக இருக்குது ஆசை நிறைவேறின உடனே ஆனந்தம் வந்த மாதிரி இருக்குது ஆசை நிறைவேறலைன்னாலும் துக்கம் ஆசையும் துக்கம் ஆசை இதெல்லாம் விசாரம் பண்ணுறது இல்லையே நம்ம உட்காந்து நம்ம மனசில் ஆசை வந்திருக்கு அப்படின்னு யார் இது பண்ணுவா ஆசையை வந்து ஆப்ஜெக்டிவே பண்ணி பார்த்தா தானே தெரியும் இந்த ஆசை நமக்கு நல்லதாக கெடுதலா அப்படின்னு விசாரம் பண்ணால் தானே தெரியும் தெரியறது அதுதான் மாயா மகிமா எதுக்கு சொல்கிறேன் இங்கே உப்ப சொல்கிறார் பகவான் தான் எல்லாம் அங்கே புளியோதர ஆனந்தமெல்லாம் யாருன்னா பெருமாள் தான் பெருமாளே புளியோதர ரூபத்தில் இருக்கார் பெருமாளே தைர்ஞ்சாத ரூபத்தில் இருக்கார் பெரும்பாலே ஆபரண ரூபத்தில் இருக்கார் வைரக் கிரீட ரூபத்தில் இருக்கார் பெருமாளே வெளியில் வர்ற ரூபத்தில் இருக்கார் பெருமாளே உள்ள ஊஞ்சல் ஆடுற ரூபத்தில் இருக்கார் இதை நம்ம தர்மமாக திருப்பி இருக்கோம் அவ்வளோதான் அதாவது அதர்ம விஷயானந்தா தர்ம விஷயானந்தா அதர்ம விஷயானந்தால் பப்புக்கு போகணும் தர்ம விஷயானந்தால் கோயிலில் போய் சாதம் வாங்கி சாப்பிடணும் தரிசனம் பண்ணிட்டு அவ்வளோதான் ஆனால் இந்த ஆனந்தத்தை நம்ம பகவான் அதாவது சொல்றார் ஏதைவ ஆனந்த அந்யானி பூத்தானி மாத்திரம் உபஜீவந்தி இந்த சொரூப ஆனந்தத்தை உபாதியோடு இருக்கிற போது கொஞ்சம் தான் அனுபவிக்கிறான் ஆனால் அது அவனுக்கு பெருசாக தெரியாது ஒரு இப்போ போய் நம்ம வந்து இங்கே எல்லோரும் கோவிட் நைன்டீன் கொரோனாவோட ஒரு இது வந்திருக்கு அங்கே போய் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம போய் கொடுத்தா நமக்கும் கொடுத்தோம்னு ஒரு சந்தோஷம் இருக்குது கிடைச்சவனுக்கும் அந்த பொருளை வாங்கின்றவனுக்கும் நமக்கு கிடைச்சது ஏதோ சாப்பாட்டுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி அந்த சந்தோஷம் இருக்குது ஆனால் இதெல்லாம் என்னது இதுதான் இது மாயிக்கமான விளையா விளையாட்டு கொடுக்குறவனுக்கும் சந்தோஷம் வேணும் வாங்கிக்கிறவனுக்கும் சந்தோஷம் சந்தோஷம் இருக்குது ஆனால் உண்மையிலேயே ஆனந்தத்தில் பேதம் கிடையாது ஆனந்தத்தை அனுபவிக்கிற உபாதியில தான் பேதம் ஆனால் நமக்கு என்னமோ இது நல்லா அதில் வேறு தாரதமியம் வேறு ஆச்சாரியர் இதைத்தான் பெருஷாக பேசிகிட்டே இருக்கார் உபாதி தாரதம்யாத ஆனந்த தாரதம்யா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் உபனிஷத்துன்னு சொல்கிறது மனுஷியானந்தம் மனுஷ கந்தர்வானந்தம் தேவானந்தம்னு சொல்லிகிட்டே இருக்கு ஆனாலும் நமக்கு என்ன இருக்குதுன்னா இந்த தாரதம்யானந்தம் வேணுமா தாரதமியம் இல்லாத அதார தம்யானந்தம் வேணுமா க்ரேஷனோட ஆனந்தா வித் கிரடேஷன் வேணுமா ஆனந்தா வித்தவுட் கிரடேஷன் வேணுமா ஆனந்தா வித்தவுட் கிரடேஷன் அவரோன் நேச்சர் ஆனால் அது புரியாது அது எது மூலமாக அது அனுபவிச்சுட்டே இருக்கும் அதுதான் ரொம்ப அழகாக பகவான் சதானந்த ரூபமாக இருக்கார் இப்போ சதானந்த ரூபம்னு சொல்கிற போது உபாதித்வாரா அனந்த் ஆனந்தமாகவும் இருக்கார் ஆனால் உபாதித்வாரமாக இருக்கிற ஆனந்தம் அது அதனால தான் உபனிஷத்து ஆனந்தத்வாரா பிரம்மோபதேசம் பண்ணுறது ஆனந்த ஆனந்தவல்லி அதாவது சத்ரூபமாக உபதேசம் பண்ணுறது சித்ரூபமாக பிரம்மோபதேசம் பண்ணுறது ஆனந்த உபதேசம் பண்ணுறதுன்னு மெத்தடாலஜி ப்ரக்ரியா இந்த ப்ரக்ரியா பிரம்மானந்தவல்லியில் ஆனந்தத்வாரா பிரம்மோபதேச நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் என்ன ஆனந்தம் உபாதி வழியாக அனுபவிக்கிற ஆனந்தம் என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்கிற போது பிரம்மானந்தத்தை தான் அஜானத்தினால விஷயானந்தமாக அனுபவிக்கிறோம் ஆக அஜானம் இல்லைன்னு சொன்னால் விஷயானந்தம் இல்லாமலும் நம்ம ஆனந்தமாக இருப்போம் அவ்வளோதான் அதனால இதுதான் ரொம்ப அதிசயம் அதனால ஆனந்த ஆத்மா பிரம்ம புட்சம் பிரதிஷ்டா பிரிய மோத பிரமோதங்களில் வியாபிச்சிருக்கிற ஆனந்தம் பிரம்மானந்தங்கிறது பிரிய விற்பி மோதவருத்தி பிரமோத விர்த்தி எல்லாம் விற்த்தி அந்த விற்த்தி விறத்தியில் ரிஃப்ளெக்டாகிற ஆனந்தம் இந்த மைண்டு குயட்டாக இருது குய்டான ஒன்று என்னாகுதுன்னா அவரோன்னு ஆனந்தம் மைண்டில் ரிஃப்ளெக்டாக இருக்குது ஆனந்த அம்சம் வெங்கடாச்சலபதியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ராமநாத சுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் விஸ்வநாத சுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் காஷி கைலாசத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் அங்கே போன உடனே என்னாச்சுன்னு நான் இல்லை நான் முழுக்க பாராயணம் பண்ணோம் சங்கர ஜெயந்தியிலன்னு நினச்சேன் என்னாச்சு நான் பாராயணம் பண்ணி முடித்த உடனே மனசு கொய்ட்டாச்சு கொய்ட்டான உடனே என்ன ஆச்சு வெளியிலேருந்து ஆனந்தம் வந்தது மை ஆனந்தா ரிஃப்ளெக்ஸ் இன் மை மைண்ட் அப்போ என்ன நினச்சுன்னு பிரம்மசூத்திரம் படித்ததுனால எனக்கு ஆனந்தம் வந்தது பரவாயில்ல இது நல்லது எல்லா சாதனங்களுமே மனசை சாந்தப்படுத்துறது குழந்தை வந்து அழகிறது இந்த சாமான வேணுங்கிறது அந்த சாமான வேணுங்கிறது அனுந்த உடனே அந்த குழந்தைக்கு அதை கொடுத்த உடனே என்ன ஆகிடுறது கொய்ட்டாகிடுது அழுகையெல்லாம் நின்று போய்டுறது சிரிக்கிறது சந்தோஷப்படுறது கொஞ்சம் நேரம் கழிச்சே என்ன ஆரம்பிக்கும் வேறு குழந்தை இப்படித்தானே இருக்கு குழந்தை குழந்தைத்தனமாக இருக்கிறவா குழந்தையா இருக்கிறவா சைல்டு வேற சைல்டு டிஷ்ஷு வேறேங்கிறான் அது மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கிறது எல்லாம் இந்த சூக்மம் புரிஞ்சுன்னு விட்டா எதுக்கு சொல்றேன் ஆச்சாரம் ஆனந்தம் பிரம்மன் தான் ஆனந்தம் ஈஸ்வரனோட ஆனந்தத்தை நீ இதெல்லாத்து மூலமாக தன கணக்க வஸ்து வாகனம் அதில் அந்த கோட்டி கோட்டி லாபகர சித்தியார்த்தம்னு வேறு சங்கல்பம் சொல்லிகிட்டே இருக்கார் பெருமாளுக்கு முன்னாடி நின்றுட்டு ஆனந்தத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஆனந்தமே வடிவமாக இருக்கார் பகவான் அங்கே வெங்கடாசி ஸ்தோத்திரம் சொல்கிறதெல்லாம் பார்த்தாலே அப்படித்தான் இருக்குது வெங்கடேஷ சமோ தேவகா நபூத்தோ நபு நபு வெங்கடேஷனுக்கு சமமான தேவம் தேவன் வரப்போகிறதும் இல்லை கலவு அவருக்கே வைகுண்டத்தில் இஷ்டம் போயிடுதான் யாருக்கு பெருமாளுக்கு வைகுண்டம் வேண்டான்னு கே திருப்பதிக்கு வந்துட்டாரான் அது ஸ்லோகம் சொல்கிறோமே ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் வைகுண்டத்துலையே அவருக்கு போர் சும்மா விரக்தாய அதில் வைராக்கியம் வந்துட்டு எல்லா திசயோக்தி மாதிரி சொல்கிறது இப்படி அங்கிருந்து வரும்போது லக்ஷ்மி விடுவாளா என்ன ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே புஷ்கரணி எங்கே இருக்குது திருப்பதியில புஷ்கரணி இருக்குது தட்டே ரமயா ரமமானாய கூட்டின்னு மகாலட்சுமி கூட்டின்னு வந்து ரெண்டு பேரும் அந்த சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அந்த வெங்கடேசனுக்கு மங்களம்தான் அது மாதிரி நிறைய சொல்லிக்கிண்டே போகலாம் அதாவது பகவான் ரெண்டு ஆனந்த ஆத்மா ஆனந்தா ஈஸ்வரகா ஆனந்தா ஆனந்த ஆனந்த யோக ஐக்கியம் பேதந்தானே தவிர சொல்கிறோமே தவிர ஆனந்தப் அது சம்ஸ்காரம் இப்படி ஏற்பட்டுருக்கு அதனால் ஏத்தச் செய்வ ஆனந்தசிய பிருகதாரண்யஸ்ருத்தி இது நாலு மூணு முப்பத்திரெண்டு ஏத்தச் செய்வ இந்த ஆனந்தத்தினுடைய அந்யானி பூதானி மற்ற ஜரீரங்களெல்லாம் மாற்றாம உபஜீவந்தி கொஞ்சம் தான் அனுபவிக்கிறது அதுக்கு பேர் சாத்திஷய ஆனந்தம்னு ரிலேட்டிவ் நீங்கள் ப்ளெஷர் போடுவேளோ ஹாப்பினஸ் போடுவேளோ ப்ளிஸ்ஸு போடுவீங்களோ இல்லை எக்ஸ்ட்ரஸி போடுவேளோ என்னவோ போட்டுக்கோங்க அதெல்லாம் என்னது தாரதமியம் இருக்குது அதுக்கு பேர் சாதிசயானந்த நிரதிசயானந்தத்தை உபாதித்வாரம் அனுபவித்தா என்னது சாத்திசயானந்தம் ஒப்புயர்வற்ற பேரின்பத்தை ஒப்புயருடைய சிறிய இன்பங்களாக அஜ்ஞானிகள் நுகருகிறார்கள் அப்படி சொல்லணும் ஒப்புயர்வற்ற பேரின்பத்தை ஒப்புயர்வுடைய சிறிய இன்பங்களாக அஜானிகள் அனுபவிக்கிறார்கள் ஞானிகள் இது ஞானிகளுக்கும் புளியோதனையும் உண்டு இந்த ஞானமும் உண்டு இதுவும் கிடைக்கும் யாருக்கு பார்த்தா கீதையில் பகவான் சொன்னார் எங்கேயும் வியாபகமாக இருக்கிற போது ஜலம் இருக்கிறபோது கணத்து ஜலத்துக்கு என்ன உபயோகம்னார் யாவான் அர்த்த உதப்பானே சர்வதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ விஜானதா எல்லாம் பெரிய லேக்கு மகா மானச சரோவரம் இருக்குது அது பக்கத்தில் ஒருத்தன் கிணத்தை தோண்டி குளிச்சான்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது பணம் பதவி புகழ் வீடு வாசல் கிணத்தை தோன்றக்கிறது தான் ஸ்வரூபானந்தம் அப்படி போது தான் தாய்மான் சொன்னார் பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இப்படியெல்லாம் விட்டுட்டு அவசப்படுறேங்கிறார் தாய்மான் ஒரு பாட்டில் இருக்கு ஆனந்தம் ஆத்மானந்தம் இருக்குது பகவானே நம்ம ஸ்வரூபமாக இருக்கார் அவரே ஆனந்தமாக இருக்கார் அப்படி இருக்கிற போது நீ வேலை எங்கேயோ தேடுறையே அந் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் சற்றே அறிவாகி நின்றால் தெரியும் எனவே மறை நீதி என் மாதி நிகழ்த்தினான் ஆஹா பிரம்மானந்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிற ஆஹா சதானந்தோ நாம கஹான்னா சதானந்தர்னா என்ன அர்த்தம்னா பிரம்மானந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தந்தான்னு அர்த்தம் பிரம்மாநந்தந்தந்தா நூறு ஆனந்தம் ஏன் பிரிச்சது நான் உபனிஷத்தே சொல்லியிருக்கு அது பாருங்கள் அதை சொல்லவே இல்லை ஏன்னா தேயே சதம் தேயே சதம் சோத்யச்ச காமகஸ் தேயே சதம் மனுஷந்தர்வாணாம் ஆனந்தா அங்கேயும் சதம் இருக்கே ஆச்சாரியெல்லாம் அந்த கோட் பண்ணலை இவர் வேறு யாராவது கோட் பண்ணியிருப்பாங்க அங்கேயும் சதானந்தகா சதானந்தகான்னு ஹண்ட்ரட் யூனிட்ஸ் தானே கனெக்ட் பண்ணி போயிருக்கு இதை விட நூறு மடங்கு கூட மனுஷிய ஆனந்தத்தை விட மனுஷ கந்தர்வானந்தம் நூறு மடங்கு கூட மனுஷ கந்தர்வானந்தத்தை காட்டிலும் தேவகந்தர்வானந்தம் நூறு மடங்கு கூட நூறு மடங்கு என்ன கணக்கோ அந்த யூனிட் யார் அழக்கிறது உட்காந்து பால் அழக்கிற மாதிரியா வேதம் சொல்லியிருக்கு கூடன்னு சொல்லியிருக்கு இப்போ கவுன்சிலரை விட எம்எல்ஏக்கு இப்போ ஆனந்தம் கூட எம்எல்ஏ விட எம்பிக்கு ஆனந்தம் கூட நினச்சிக்க வேண்டியதான் எம்பியை விட மினிஸ்டருக்கு ஆனந்தம் கூட ப்ரைம் மினிஸ்டருக்கு ஆனந்தம் இப்போ கூடவா குறைச்சல சொல்லுங்கள் இப்போ தேசத்து மேலே எல்லாேருக்கும் பார்த்தானுமே எப்படி மக்களை காப்பாற்றுறது சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் எப்படா காப்பாற்றுறது எவ்வளோ எவ்வளோ மனசுக்கு கஷ்டங்கள் இருக்கும் போகிற அதுக்கு நீ சரியாக பண்ணலை பண்ணலன்னு முன்னாடி வேறு ஒருத்தன் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கான் அவனை விட்டால் அவனுக்கு இதுதான் கதி அங்கே இருக்கிறபோது இக்கறைக்கே அக்கறை பச்ச சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதுதானே பொழுதுபோகுமே எல்லாேருக்கும் டைம் பாஸ் பண்ணணுமே அஹ் சதானந்தா அஹ் சதானந்தா என்னமஹா அப்படி சொல்கிற போதே ஞாபகம் வச்சுக்கணும் ஏக்கையேவ பரமானந்த பாஷ்ய வாக்கியம் அவ்வளோ அழகு ஏகவ பரமானந்த உபாதிபேதாத் ஷதா பித்திய தேச்சு பிச்சு பிச்சு இது ஷதானந்த ஆனந்த அன்யாணி பூத்தானி மாற்றம் உபஜீவன் அதனால தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதாவது நமக்கு துக்கம் வந்து விஷயானந்தத்தில் விஷயத்தில் தான் ஆனந்தம் இருக்குங்கிறது அஜானம் அதனால விஷயானந்தத்தை தேடி போகிறது இச்சை அதனால சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு ஆசை தான் துக்கம் பௌத்த மதமும் அதை தான் சொல்லிடுது ஆசையே துக்கத்துக்கு காரணம் இப்போ ஆனந்தத்துக்கு என்ன காரணம்னா ஆசை இல்லாமல் இருப்பதே காரணம் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா ஆசைக்கு மூலம் என்ன எதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரமே காமத்துக்கு மூலம் அவித்யாங்கிறது அவித்யா காம கர்ம அந்த ஆடலில் தானே பேசுறது ஆஷாஹி பரமம் துக்கம் நைராசியம் பரமம் சுகம் ஆனால் ஆசை அவ்வளோ சுலபமாக போகாது அதனால் ஆசை நீங்கணும் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே அதனால் ஆரா இயற்கை அவாங்கிறார் திருவள்ளுவர் அந்த ஆசை இருக்கே அது நேச்சராகவே அது கண்ட்ரோல் அடங்கவே அடங்காதான் ஆரா இயற்கை அவா இந்த அவாவுக்கு ஒரு அழகான ஒரு விசேஷனம் கொடுத்துருக்கார் அப்ஜெக்டிவ் அது எவ்வளோ கொடுத்தாலும் திரும்பவும் கேட்குமா ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்த ஆசையை நீக்கிட்டேன்னா ஞானத்தினால அந்நிலையே பேரா இயற்கை தரும் உங்கள்கிட்ட பிரிக்க முடியாத இயற்கையாக இருக்கிற பேரின்பத்தை நீ உணர்வாய் இதோடு முடிஞ்சது அவா முடிஞ்சது அறத்துப்பாலே இதுதான் கடைசி குரல் அறத்துப்பாலோட கடைசி குரலே இது தான் அதுக்கப்புறம் ஊழியல் இதெல்லாம் புரியல் என்ன தலை விதினு அடுத்தது ஊழியல் ஊழியல்னா கர்மா ஊழல் தெய்வம் கர்மா பிராரப்த கர்மா எல்லாம் அந்த அர்த்தத்தில் ஷே அடுத்தது ஷதானந்தாக்க அர்த்தம் கொஞ்சம் சொல்லியாச்சு அதிகமாகவே அடுத்தது நந்திஹி ஸ்வக்ஷ ஸ்வங்க ஷதானந்தோ நந்திர் ஜோதிஹி நந்திக்கு அர்த்தம் சொல்லுவார் பரமானந்த விக்கிரகா நந்திஹி பரமானந்த விக்கிரகோ நந்திஹி நந்திஹிக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் ஆனந்தோ நந்தனோ நந்த சத்ய தர்மா திரிவிக்கிரம அர்த்தம் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே நந்திஹின்னா என்ன அர்த்தம்னா அங்கே போய் நந்தியை பார்க்குற போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பரமா ஆனந்த விக்கிரகா நந்திஹி நந்திஹின்னா என்ன அர்த்தம் Embodiment of... என்னது ஆனந்த நான் இந்த எக்ஸ்டி ப்ளெஷர் ஹாப்பினஸ் என்னது சென்ஸ் ப்ளெஷருங்கிறான் அப்புறம் இமோஷனல் ஹாப்பினஸ்ஸுங்கிறான் இன்டலெக்சுவல் ப்ளிஸ்ஸுங்கிறான் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்டிங்கிறான் என்ன கேட்டுருக்கல அதில் பாருங்கள் இல்லை இங்கிலீஷ் எது, எது, எந்த பாஷையில் வேணாலும் நமக்கு புரிய எல்லா இந்த மாதிரி வேர்டெல்லாம் வச்சுட்டுருக்கேன் இட்இஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்டி அப்படி சொல்லணும் அப்படி சொன்ன உடனே நிஜமாக உங்களுக்கு வந்துடும் அது எதுக்கு சொன்ன அதுக்கு தான் நான் பார்த்துட்டேன் இந்த ஆனந்த சப்தத்துக்கு சமமான சப்தம் இதில் இந்த ப்ளெஷர் ஹாப்பினஸ் அப்புறம் ப்ளிஸ்ஸு எக்ஸ்டி இன்னும் என்னெல்லாம் இருக்கோ தெரியாது நான் நல்ல மாதிரி ஜாய் அப்புறம் வந்து என்ன ஹேங்க் அவுட்டா அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் என்ன இன்னும் இல்லாமல் இருக்கு ஹேங்கவுட்டோ ஹேங் இன்னோ இன்னோ வச்சுக்கோங்க அது வேறு அதுக்கு வேறு சமாச்சாரம் அது ராத்திரி இஷ்டத்துக்கு இருந்துவிட வேண்டியது காலமாக எழுந்த உடனே என்னென்னே தெரியாது ஆ ஹேங் ஓவரா அது சரி பரவாயில் வேண்டாம் வேண்டாம் என்னெல்லாமோ பாஷி இருக்குது உலகத்தில் அதில் நமக்கு புரியாது புரியவும் வேண்டாம் இங்கே என்ன எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆனந்தாங்கிறார் சுவாமியை பார்த்துண்டா பார்த்துன்னே ரெங்கநாதரை பார்த்துட்டே இருக்கலாம் பெருமாளை இது விக்கிரகமாகவும் சரி ஆனால் தத்வார்த்தத்தை பார்க்குற போது அதனால்தான் மாணிக்கவாச்சாரெலாம் பழப்பிலாம் ஆனந்தமாய தேனினை சொறிந்து அது வரணும் அந்த அனுகிரகம் கிடைக்கணும் அந்த ஆனந்தம் வழங்கணும் அவ்வளோதான் பரம ஆனந்த விக்கிரக நந்தி நந்தி சப்தத்துக்கு அர்த்தம் அடுத்தது பரமானந்த விக்கிரகத்துக்கு விக்கிரகம்னா உங்களுக்கு தெரியும் ரூபம்னு அர்த்தம் ராமோ விக்கிரகவான் தர்ம அப்படிங்கிறோம் விசேஷேன கிரஹியத்தே இது விக்கிரக விக்கிரகங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா அங்கே பார்த்தா ஸ்பெஷலாக தெரியுறது நம்ம என்ன சொல்கிறது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அங்கே பார்த்தா ராமரை பார்த்தா ராமரோட வாழ்க்கையை படித்தா ராமாயணம் படிக்க படிக்க இப்படி ஒரு தர்மம் மூர்த்தியாங்கிறோம் மூர்த்திங்கிறோம் பாருங்க மூர்த்தி மூர்த்தி விக்கிரகா விக்கிரகங்கிற சப்தத்துக்கு விசேஷேண கிரஹியத்தை ஈஸ்வரா அஸ்மின் இது விக்கிரக விசேஷமாக கிரகிக்கப்படுறார்னு அர்த்தம் அஸ்மின் ஹரிதிராபிம்பே சுமுகம் வினேஸ்வரம் தியாயமி அப்படி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி விக்கிரக என்ன விக்கிரகம்னா ராமர தர்மான ராமோ விகிரகவான் தர்மஹாங்கிரகம் பகவான் எப்படிப்பட்ட ஆனந்தமூர்த்தியாக இருக்கார் ஆனந்த ரூபா அது அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்ன ஸ்வக்ஷஸ்வங்க ஷதானந்தோ நந்திர்ஜியோதிர் கணேஸ்வர ஜோதிர்வர ஒரே பதம் ஜோதிர்னீஸ்வரோதிகணேர்தமேவாந்தம் அனுபாத்துகேஜ இப்போதிர்நீஷர ஜோதிர்கண கணம்னால் குரூப்பு நெருப்பில் இருந்து சின்ன குட்டியாக இருந்தாலும் சரி ஜோதிர் கணம்னா இங்கே நிறைய விளக்க குத்து விளக்கை ஏற்றி வச்சுருக்கோம் ஏதோ விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம் அதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கோம்னு ஒரு ஓம் போட்டு வச்சுருக்கோம் அங்கே ஒரு சிவலிங்கம் போட்டு வச்சுருக்கோம் இங்கே வேறு ஏதோ ஒரு துவஜஸ்தம்பம் மாதிரி விளக்க வச்சுருக்கோம் இல்லை ஜோதிர்கணங்கள் அது மாதிரி நிறைய ஜோதிர்கணங்கள் இருக்குது இந்திரியங்களும் ஜோதிஷ் தான் ஏன்னா இதெல்லாம் கண் ஒளி காதில் இருக்கிறது பிரகாசிக்கிறது இந்திரியங்களும் இப்போ தே திவ்வு தான் பிரகாஷம் தான் ஒளி ஒளி கூட்டங்கள் தமிழில் சொன்னால் ஒளி கூட்டங்கள் அதுக்கெல்லாம் தலைவன் ஒளி கூட்டங்களுக்கெல்லாம் தலைவன் நீங்கள் வந்து ஞானத்துக்கும் பிரகாஷம்னு அர்த்தம் இருக்குது எத்தனை விதமான ஞானம் இருக்குது அந்த ஒரு ஞானத்துக்கு தான் இப்போ தேடின்ட்டுருக்காங்க இது எப்படி இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறது தானே அந்த ஞானத்தை தானே தேடுறாங்க உலகமே இப்போ எந்த ஞானத்தை தேடுறது கோவிட் நைன்டீனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது எது அப்படிங்கிற ஞானத்தை தேடின்ட்டுருக்கு அஜ்ஞானத்தில் இருக்குது அதை தெரிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஊரடங்காவது கிரடங்காவது எல்லோரும் போட்டுடலாம் அது கிடைக்கணும் முதல்ல அது தேடு பண்ணணும் அதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு போகணும் உலகம் முழுக்க சம சப்ளை பண்ணணுமே அதெல்லாம் அப்புறம் வந்து வச்சுக்கோங்க அது வேற விஷயம் ஜோதிர்கணானாம் ஈஸ்வரகா அதனால என்ன ஈஸ்வரான்னா அதுக்கு திருஷ்டாந்தம் இது வேதத்தை கோட் பண்ணுறார் தமேவ பாந்தம் அனுபாத்தி சர்வம் அந்த சைதன்யத்தினுடைய அனுகிரகத்தினால்தான் ஞாபகம் வச்சுக்கணும் இருட்டு வெளிச்சம் எல்லாத்தையும் இங்கே ஜோதிர்கணம்னு சொன்னால் இந்த ஜட ஜோதி மாத்திரம் இல்லை ஞான ஜோதியும் சேர்த்துக்கணும் ஞானமேவ ஜோதி ஞான ஜோதி அதாவது இருட்டையும் வெளிச்சத்தையும் அறிவு தானே தெரிஞ்சுக்கிறது அப்போ அறிவு வந்து ஒரு ஒளி தானே இருளை இருளை அறிவிப்பது ஒளியை அறிவிப்பது இருளை இருளை விளக்குவது ஒளியை விளக்குவது எதுன்னு அறிவொளி ஆக அறிவொளி கூட்டங்கள் ஆகா ஜடப்பிரகாசம் சித் பிரகாசம் சித் பிரகாசம்னால் இந்த இடத்துல இதெல்லாம் ஞானம் விறத்தி ஞானத்தை சொல்கிறேன் நிறைய விறத்திஞானம் இருக்குது ஏகப்பட்ட விஷயத்தை பற்றின அனந்த கோட்டி விறத்திஞானங்கள் இருக்குது இதெல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது எதுன்னா உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும்னு கைவல்ய நவனிகம் சொல்லியது அது மாதிரி இங்கே தமேவ பாந்தம் தமேவ சர்வம் அனுபாதி அந்த பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த சைதன்யத்தினால்தான் அனைத்தும் பிரகாசிக்கின்றன அப்படிங்கிறது யதாதித்ய கதம் தேஜகானு கீதையிலையும் சொல்லியிருக்கார் அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி என்ன சொல்கிறாருன்னா ஜோதிர்கணானாம் ஈஸ்வரகா ஜோதிர்கணேஸ்வரஹா சிம்பிளாக சொல்லிட்டார் ஜோதிர்கணங்களுடைய தலைவன் ஈஸ்வரன் வியாபி சூக்மஹா எல்லார்த்தம் இருக்கு அப்புறம் விஜிதாத்மா விஜிதா ஆத்மா மனஹா ஏன சகா விஜிதாத்மா இந்த இடத்துல ஆத்மாங்கிற சப்தத்துக்கு மனசுங்கிறார் விஜிதா ஆத்மா மனசு ஏன யாரால் மனசு ஜெயிக்கப்பட்டிருக்கோ அவருக்கு விஜிதாத்மானு பேர் யார் ஆசையை ஜெயிச்சிருக்காரோ யார் கோபத்தை ஜெயிச்சிருக்காரோ ஆசைய திருப்தியால் யார் ஜெயிச்சிருக்காரோ கோபத்தை யார் பொறுமையால் ஜெயிச்சிருக்காரோ லோபத்தை யார் தானத்தால் ஜெயிச்சிருக்காரோ மோகத்தை யார் சாஸ்திர ஜானத்தினால ஜெயிச்சிருக்காரோ அடக்கத்தினால யார் கர்வத்தை ஜெயிச்சிருக்காரோ எல்லாரையும் மனசார பாராட்டுறதுனால யார் ஜ ஜெயிச்சிருக்காரோ அவருக்கு பேர் விஜித்த ஆத்மா யார் பகவானுக்கு பொறாமல் இருக்குமா பகவானுக்கு எங்கேயாவது பொறாமை இருக்குமா பகவானுக்கு பொறாமை இருக்குமா பகவானுக்கு கர்வம் இருக்குமா பகவானுக்கு மோகம் இருக்குமா அதனால் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற அவாவினை அவித்தவன்கிறர் பரிமேழகர் ஆகையினால விஜிதா ஆத்மா ஏன யாரால் மனசு ஜெயிக்கப்பட்டிருக்கிறதோ ஆ மனசில் துர்வருத்தான் இல்லை அப்படி அர்த்தம் பண்ணலாம் அப்புறம் விக்ஷேபம் இல்லை அப்படி அர்த்தம் பண்ணலாம் அதெல்லாம் அதெல்லாம் எ மனசோட சுவாவம் என்ன துர்வருத்தியை அதிகமாக வளர்த்திக்கிறது சத்வருத்தியை விட துர்வருத்தி நிறைய இருக்குது கெட்ட எண்ணங்கள் ஆக சத்வருத்தி இருந்ததுன்னு சொன்னால் மனசை ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம் மனசு ஏகாகிரதை இருந்ததுன்னா மனசை ஜெயிச்சுருக்கோம்னு அர்த்தம் ஆக மனசை பாவமாகவே தப்பு பண்ணுற சபாவமாக இருக்கிறத நல்லிக்கு கொண்டுது ஆஹா மனசு இங்கே போகும் அங்கெங்கேயும் அலையும் அதை பிடிச்சி இழுத்து இங்கே தான் இருக்கணும் நீனு உட்காத்தி வைக்கணும் குழந்தைகள் மாதிரி அங்கெங்கேயும் சுத்தும் அது ஆக விஜிதா ஆத்மாங்கிறதுக்கு மனஹான்னு அர்த்தம் சொல்லிவிட்டார் ஆத்மசப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது இந்த காண்டெக்டில் மனஹா ஆத்மா மனஹா ஏன எவரால் விஜிதாத்மா அடுத்தது விதேயாத்மா இன்னொன்று இவர் என்ன சொல்கிறாருன்னா அவிதேயாத்மானு பிரிக்கிறார் ஸ்வக்ஷங்கானந்தோ நந்திர்ஜியோதிர் கணேஸ்வர விஜிதாத்மா விதேயாத்மா அந்த அவகிரகம் இருக்கு அங்கே ஆகையினால் இங்கே சொல்கிறார் நக்கே நாபி விதேயா ஆத்மா ஸ்வரூபம் அவிதேயாத்மா நகே நாபி விதேய ஆத்மா ஸ்வரூபம் அசிதி அவிதேயாத்மா ஆத்மாங்கிறதுக்கு இங்கே ஸ்வரூபங்கிறார் இதுக்கு முன்னாடி ஆத்மாவுக்கு என்ன சொன்னார் மனஹான்னார் இங்கே ஆத்மாங்கிறதுக்கு ஸ்வரூபங்கிறார் ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம் சைத்தன்யம்னு அர்த்தம் சைத்தன்யத்துக்கு என்ன விதி இருக்குது நக்கேனாபி விதேயா ஆத்மா சுரூபமஸ் இத்தி விதேயாத் இது வந்து சகுண பிரம்மனுக்கும் பொருந்தும் நிர்குண பிரம்மனை பற்றி கேட்கவே வேண்டாம் பகவானுக்கு யாராவது கட்டுப்பாடு போட முடியுமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை என்னது அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறார் அவரும் பிரபஞ்ச நியத்தி ரூபமாக இருக்கிற ஒரு ஆர்டர் அப்படிங்கிறோம் இல்லையா ஆஹ் நக்கேனாப்பி விதேயா ஆத்மா யாராலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது பகவானை பகவான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாரே தவிர அவரை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது விதேயாத்மாங்கிறது கீதையில் வருது மனசை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான்னு அர்த்தம் விதேயானா இன்னொரு அர்த்தம் என்னென்னா சாஸ்திர விதிக்கு உட்பட்டு மனசை வச்சிருக்கான்னு அர்த்தம் சாஸ்திரத்தை விட்டு மனசு பெறலாது சாஸ்திரம் சொல்லியிருக்கிற மாதிரி தான் மனசு போகும் அப்படி ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் பகவானுக்கு சாஸ்திரத்தே கொடுத்தவருக்கு சாஸ்திர விதி எல்லாம் சொல்ல முடியுமா ஞானிக்கே சொல்கிறோம் ஞானி வந்து விதி விதி நிஷேத சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டவனு சொல்கிறோம் அதுக்காக அக்கிரம் உண்மான்னு அர்த்தம் இல்லை அவன் ரெண்டையும் கடந்துட்டான் ஆகையினால் அவன் நல்லதும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தப்பு பண்ணவே மாட்டான் நல்லது பண்ணித்தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது தப்ப வந்து நல்லது பண்ணுறதுனால ஜெயிச்சு ஜெயிச்சதுக்கு பிறகு நல்லது சாகிற வரைக்கும் நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும்னு ரூல் கிடையாது உட்காந்து வேதாந்தம் படிச்சுட்டு தியானம் பண்ணிட்டுருக்கலாம் நீ தர்ம காரியங்கள் பண்ணித்தான் சட்டம் கிடையாது ஆகையினால் அவிதேய ஆத்மா நன்றாக புரிஞ்சுக்கோங்கோ ஆஹ் ஆத்மா ஸ்வரூபம் பகவானுக்கு கட்டளையிட யாராலும் முடியாது எவராலும் நக்கேனாப்பிங்கிற நக்கேனாபி சாஸ்திரேன நக்கேனாப்பி புருஷேன கடவுளுக்கு மேலே யாரும் கடவுள் இல்லை மற்ற பரதரம் நான் எத கிஞ்சித் அஸ்தி எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறவருக்கு காரணம் யாருன்னு கேட்கக்கூடாது அப்பேற்பட்ட மூல காரணமாக இருக்கிற பகவானை கட்டுப்படுத்துறதுக்கு யார் இருக்க ஒருத்தரும் இல்லை பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தின்னு அப்பேற்பட்ட பகவானை சார்ந்திருந்தால் நானும் என் மனசை கட்டுப்பாட்டில் வச்சிக்கலாம் என்னுடைய மனசை கடந்த நிலைக்கு நாம் போயிடலாம் அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் சத்கீர்த்திகிக்கு அடுத்தது அர்த்தம் அடுத்தது சதி அவிதா கீர்த்திஹி அஸ்ய இதி சத்கீர்த்திஹி பகவானுடைய புகழ் ஒரு நாளும் மங்காது நம்முடைய புகழெல்லாம் மங்கி போகும் மங்கி போகும்னா ஏதோ ஒரு மகாத்மா காந்தியை பற்றி யார் ஜாஸ்தி பேசுகிறார் சத்கீர்த்திகின்னா ஈஸ்வரனுடைய சதி சதிங்கிற பதத்துக்கு அவிதத்தாங்கிறார் அவிதத்தான்னு சொன்னால் ஒரு நாளும் மாறாது மங்காது கூடாது குறையாது பகவானுடைய புகழ் எப்பொழுதும் உலகத்தில் இருக்கும் அதுதான் பகவான்கிற குணத்தில் புகழ் ஒன்று இருக்க யசஸ் கீர்த்தி மனுஷனுக்கு இருக்கிற கீர்த்தியை ஆச்சாரியர்கள் சொல்லுவார் தர்ம நிமித்தா கீர்த்திகிம்பர் தர்மத்தினால் வர்ற புகழ் அது இவன் தர்மமானவன் ஒழுக்கமானவன் நல்லவன் பாய்வன் அப்படின்னு பெ மகான்கள்லாம் புகழணும் நீதி நிபுணாக ஸ்துவந்தும் பெரியவர்கள்லாம் என்னை புகழமாதிரி நான் வாழணும் அப்படி தான் வேதத்தில் பிரார்த்தனை இருக்குது ய மகா பெரியவாழ்லாம் சாஸ்திரம் தெரிஞ்ச பெரியவர்கள்லாம் இவன் தர்மிஷ்டன் இவன் ஞானவான் ஸ்ரத்தாவான் அப்படின்னு சொல்லி நம்மளை புகழ்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆனால் இது பகவானுக்கு இருக்கிற கீர்த்தி ஒரு நாளும் மாறாத கீர்த்தி தமிழில் பாட்டுருக்கே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கரெக்ட் தானே அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஒரு பாட்டு அபிராமி அம்மை பதிகம்னு பேர் நமக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டிருக்கு நம்ம படிப்பு மறந்து போயிடப்படாது எனக்கு தெரியும் எல்லாம் எங்கேயோ இருக்குங்கண்ணா புஸ்தகஸ்தாச்ச யா வித்யா பரகஸ்தேச்ச எத்தனம்னா காரியகாலே சமாயாதே நசா வித்யா நதத்தனம்னா என் இருக்கிற படிப்பு அங்கே இருக்கு இங்கே இருக்குதுன்னு தெரியும்ண்ணா இப்போ எனக்கு சொல்லத்துக்கு வரலேன்னா பிரயோஜனம் இல்லை இன்னொருத்தண்டை ரூபா கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வேணுங்கிறப்போ கிடைக்க மாட்டேங்கிறது அது என் ரூவான்னு எப்படி சொல்லிக்கிறது உனக்கு வேணுங்கிறப்போ கிடைக்கலையேப்பா காரியக்காலே சமாயாதே நசாவித்யா நசத்தனம் அது மாதிரி கலையாத கல்வி குறையாத வயது வயசு குறையப்படாதுன்னா என்ன அர்த்தமோ தெரியல குறையாத வயதுன்னா என்ன நான் இளமையாக இருக்கணும்னு கரையாத கல்வி குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புலாம் நம்மளை ஏமாற்றப்படாது கன்றாத வளமை நமக்கு எடுக்கிற செழிப்பு எப்போ பார்த்தாலும் அரிசி பருப்பு எல்லாம் இருந்துன்னு குன்றாத இளமை குறையாத வயதும் குன்றாத இளமையும் யோசிக்கணும் குன்றாத இளமையும் கண்ண கண்ண கலையாத கல்வி குறையாத வயது ஒரு கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழு பிணி இல்லாத உடல் மன ஆதிவியாதி இருக்கக்கூடாது மனோவியாதி உடம்பு வியாதிலாம் இருக்கக்கூடாது சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி குழந்தைகள் தவறாத சந்தானம் குழந்தைகள்லாம் தர்ம மார்க்கத்தை விட்டு போகக்கூடாது தாழாத கீர்த்தி தாத்தா காலத்திலேருந்து சம்பாதித்த புகழெலாம் கீழே போயிடப்படாது மாறாத வார்த்தை வார்த்தை சொல்லியாச்சுன்னா மாறக்கூடாது அதாவது தானம் பண்ணணுமா தானம் பண்ணுறதுக்கு இடைஞ்சலே வரப்படாதான் இல்லை தானம் பண்ணுறதுக்கு இப்போ இடைஞ்சல் தடைகள் வாராத கொடை சொத்தெல்லாம் வீணாக போயிடப்படும் தொலையாத நிதியம் அப்புறம் எங்களுக்கு ராஜாசரியாக இருக்கணுமே இத்தனையும் சரியாக இருந்தே எல்லாம் காணும் ராஜாசரியில் என்ன பண்ணுறது கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு கொரோனா வரப்படாது துய்யனின் பாதத்தில் அன்பும் பகவான் அம்பா கடவுளிடத்தில் எப்பவும் பிரியமாக இருக்கணும் அது மாத்திரம் இல்லை சத் சத் சங்கத்தில் பக்தாளோடு சேர்ந்துருக்கணும் தொண்டரோடு கூட்டு கண்டாய் அதனால பார்க்கடலில் ப மகாவிஷ்ணு படுத்துட்டுருக்காராம் அவரோட தங்கையே இந்த ஆதி திருக்கட ஊரில் இருக்கக்கூடிய அபிராமி தாயே நமஸ்காரம் பண்ணுறோம் அமுதீஷர் ஒரு அகலாத சுகபாணி சுகபாணின்னா கையில் கிளிய வச்சுன்னு எல்லாம் பாடியிருக்காங்க அந்த காலத்தில் எல்லாம் உட்காந்து பாடணுமே எல்லாம் பயத்தில் உட்காந்துட்டுருக்க சதி அவிதா கீர்த்தி அஸ்யிதி சத்கீர்த்திஹி அவிதா கீர்த்தி ஒரு கொஞ்சம் கூட மாறாத புகழ் இது சத்கீர்த்திஹி அடுத்தது கரதலை ஆமலக்கவத்து கரதலை சர்வம் ஆமலகவத் சர்வ சாட்சா கிருத்தவ கபிசம்சயி இன்னசம்சய இந்த நாமத்தை பார்த்தாலே எனக்கு பல விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் நிறைய இருக்குது ஒரு மகாத்மா என்ன பண்ணால் ஒரு குருவுக்கு அர்ச்சனைக்கு நாமாக்கல் எழுதினார் அதில் என்ன எழுதினார்னா சம்சின்ன சம்சயாய நமகா அப்படின்னு எழுதினார் அதுக்கு இன்னொரு பண்டிதர் ரொம்ப பெரியவர் அவர் சொன்னார் சம்சய சேத்திரே நமஹான்னு போட்டால் நன்னா சின்ன சம்சயாய நமகா சம்சய சேத்ரே நம இதுதான் பண்டிதாளுடைய இது சந்தேகத்தை போக்குறவர்னு சொன்னால் அவருக்கு சந்தேகம் இருக்காதுன்னு சொல்லணுமா குருவுக்கு சந்தேகம் இல்லாதவர்னு அர்த்தமாக சந்தேகத்தை போக்குறவர்னு அர்த்தமானு அப்படி ஒரு விசாரம் வந்தது அது வேறு விஷயம் இங்கே என்ன சொல்கிறார் சின்ன சம்சயாய நமக்கு ஏகப்பட்ட சந்தேகத்திலேயே சந்தேகம் வருது நம்ம கேட்குற சந்தேகம் சிறுதானாங்கிற சந்தேகம் நமக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுறது சந்தேகத்திலே சந்தேகம் கொடுத்தோம் தான் என்ன பண்ணுறேன் கரைத்தலை ஆமலக்கவத்துங்கிற கையில் இருக்கிற இப்போ நீங்கள் ஏற்றி கூட ஏதோ படித்தேன் கரைத்தலை வில்வ வெத்துன்னு ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன் கையில் இருக்கிற வில்வம் மாதிரின்னு இங்கே கரை தலை ஆமலக்கம் ஆமலக்கம்னா உள்ளங்கை நெல்லிக்கணி கையில் இருக்கிற பொருளுக்கு அவ்வளோ தெளிவாக தெரிகிறதுன்னு அர்த்தம் சர்வம் சாட்சாத் கிருத்தவத்த எல்லாத்தையும் நேரடியாக பார்க்குறார் பகவான் பகவானுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமா குவாபி சம்சயா நாஸ்தி ஒரு சந்தேகமும் அவருக்கு இல்லை ஆகையினால் சின்ன சம்ஷயா அவருக்கு சந்தேகம் இருந்து சந்தேகத்தை போக்கினாரா சந்தேகம் ஒரு நாள் இல்லையா அப்படின்னு சந்தேகம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா சந்தேகம் இருந்தால் தானே ச விசாரமே நம்ம பிரம்மசூத்திரத்தில்ன்னா அத்தனை சம்சையாக்கி அப்படின்னா இதுவா அதுவா இது பூதாக்னியா தேவதையா சாரீரமா இல்லை ஜாடர் ஆக்னியா இல்லை பரமேஸ்வரனா மினிமம் ரெண்டாவது இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணுமா பண்ணணுமா இல்லை பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுறதா கேட்கலாமே சந்தேகம்னா அப்படித்தானே கேட்போம் அதனால் இவருக்கு என்னென்னா சர்வம் பகவானுக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லாத பகவானை நம்ம நமக்கும் சந்தேகம் இருக்காது சர்வம் சாட்சாத் கிருத்தவத்தாபி சம்சய நாஸ்தி இது சின்ன சம்சயா இதுவரைக்கும் நான் பிரபுத்தியே பார்க்கல வேணும்னே பார்க்கல அது நிறைய பாயிண்ட்டே இருக்கும்னு சொல்லிவிட்டு ஜோதிர் கணா விதேயாத்மா குணகர்மாதி விஷயம் எல்லாத்துக்கும் நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்முடைய புகழெல்லாம் மங்கும் கடவுளுடைய புகழ் மங்காது அப்படி தான் இது பண்ணிக்கணும் சம்சயா நாஸ்தி பகவானுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராது அதில் சம்சய ரஹிதாயன மகானே சொல்லிவிடலாம் சின்ன சம்சயாய நமகாங்கிறதுக்கு சம்சய ரஹிதாய நமகா சந்தேகமே கிடையாது நித்திய ஜான ஸ்வரூபமாக இருக்கிறவருக்கு அதாவது உபாதி திருஷ்டியாக எல்லாம் தெரியும் நிருபாதிக திருஷ்டியில் உன் எல்ல ஞான ரூபமாக இருக்கார் நிருபாதிக திருஷ்டியில் ஞானமே பகவான் சோபாதிக திருஷ்டியில் எல்லா ஞானமும் அவருக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஜானம் உள்ளவருக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லவாக முடியும் ஆகவே சின்ன சம்சயா அடுத்தய நாஸ்திசம்சய அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் ஸ்வஸ் ஸ்வங்க்ஷத்தனந்தோ நிர்ஜோதி ஸ்வ்ஷா ஸ்வங்க சத்தானந்த நந்தி ஜோதிர்ஸ்வர விஜித்தவிதேயாத்மா சீர்த்தி ஷிந்தம்சய ஒன்பது நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்திருக்கோம் சுவஸ்வங்கந்தோ நந்திர்ஜோதிர்வர விஜித்தேயாத்மா சீர்ஸ்ஷய விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நி புருஷோத்தம நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தமீர்த்தனம் சத்கருநமமாராஜ்கீனா மனதின் அமைதியை நன்கு உணர்வுமாக இருப்பாக உணர்வாக பரம்பொருள் விளங்குகிறது தத்துவ நூல்களின்படி இருப்பே உண்மை இறைவன் உணர்வே இறைவன் இருப்பும் உணர்வும் இணை பிரியாதவை சொற்கள் இரண்டு பொருள் குறிக்கப்படும் பொருள் ஒன்றே இருப்புக்கும் உணர்வுக்கும் வடிவமில்லை நிறமில்லை இருப்பின்றி இல்லை, உணர்வின்றி உணரப்படுபவைகள் இல்லை இருப்பின்றி இருப்பவைகள் இல்லை உணர்வின்றி உணரப்படுபவைகள் இல்லை சாஸ்திரம் இருப்பும் உணர்வும் தூய பேரின்பம் என்று உபதேசிக்கிறது இருப்பு சத் என்றும் உணர்வு சித் என்றும் தூய பேரின்பம் ஆனந்தம் என்றும் உபதேசிக்கின்றன எல்லோரும் துன்பமில்லாமல் இன்பமாக இருப்பதற்குத்தான் விரும்புகிறார்கள் ஓரறிவை வெளிப்படுத்தும் உடலில் வாழும் உயிர்களிலிருந்து ஆறு அறிவை வெளிப்படுத்தும் உடல்களில் வாழும் உயிர்கள் வரை அனைத்தும் துன்பமில்லாத இன்பத்தையே நாடுகின்றன சச்சிதானந்தத்திற்கு எதிர் சொல் அனுர்த்த துக்கம் பொய் அறிவற்றது துன்பம் பொய் சடம் இடர் என்கிறது தமிழ் வேதாந்த நூல்கள் வேதாந்தத்தை விளக்கும் தமிழ் நூல்கள் இருப்பு உணர்வு இன்பத்திற்கு எதிராக பொய் சடம் இடர் அல்லது துயர் என்கின்றன வேதாந்த தத்துவத்தின்படி துன்பம் என்பது உண்மையில் இல்லை இன்பத்தை உணராத தன்மையே துன்பம் ஆழ்ந்த உறக்கத்தில் துன்பமில்லாத நிலையை தினமும் நுகருகிறோம் உடன்பாட்டு முறையில் இன்பம் இல்லை இல்லையென்றாலும் அமைதியான இன்பம் உறக்கத்தில் விளங்குவதை விழித்தவுடன் புரிந்து கொள்ளுகிறோம் ஆனந்தமாக உறங்கினேன் சுகமகமஸ்வாப்சம் என்ற நினைவு இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் துன்பத்தோடு தொடர்பு இல்லை இன்பமே வடிவான ஆத்மாவிற்கு துன்பம் வந்து போகின்றவை இன்பம் நிலையானது அமைதி நிலையானது சஞ்சலமும் துன்பங்களும் வந்து போகின்றவை அமைதியையும் இன்பத்தையுமே ஆழ்ந்து எண்ணுவோம் ஆந்தோகம் ஆனந்தோகம் ஷாந்தோகம் ஆனந்தோகம் எங்கும் அமைதி எங்கும் அமைதியான ஆனந்தம் பரபரப்பற்ற ஆனந்தம் ஆசைகளற்ற ஆனந்தம் ஆனந்தம் இருக்கிறது ஆனந்தம் உணரப்படுகிறது உணர்வும் இருப்பும் இன்பமும் இணைபிரியாத ஒரே பொருள் சர்வம் சண்மயம் சர்வம் சின்மயம் சர்வம் ஆனந்தமயம் சர்வம் சச்சிதானந்தமயம் சர்வம் சச்சிதானந்தமயம் எவரும் இன்பத்தை அடைய முடியாது ஏனென்றால் இன்பமே உண்மை இன்பம் வருவதுமில்லை போவதும் இல்லை துன்பம் வரும் போகும் தூய்மையான இன்பம் வருவதுமில்லை போவதும் இல்லை மா ஆனந்திரந்திரோ வினந்தம பூணம் शान्ति, शान्ति, शान्ति ही, ही ओम, आदि ாரி स्वामिकी ஆகிருநாசஸ்வீ